ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்கந்தபுராணத்திலிருந்து வைசாக்கமாசமகாத்மியத்தை விரிவாக பார்க்கிறோம் இந்த ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது பதினெட்டு மகாபுராணங்களுக்குள்ளேயே பெரிய புராணம் அதிகமாக ஸ்லோகங்களை உடைய புராணம் புராணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கட்டாயம் ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு படிப்பு இந்த நாளில் ராமாயணம் பிரசித்தமாக இருக்குது ஸ்ரீமத் பாகவதம் பிரசித்தமாக இருக்குது மகாபாரதம் பிரசித்தமாக இருக்கு ஆனால் இது மூன்றுமே புராணங்களுக்குள்ளே அடங்கி வரல ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு ஆதி காவ்யம்னு பெயர் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு உபனிஷத் கிரந்தம்னு பெயர் உபனிஷத் சாரம் மகாபாரதத்திற்கு இத்திஹாசம்னு பெயர் பதினெட்டு புராணங்களுக்குள்ளே இது மூன்றுமே வரலை பதினெட்டு புராணங்களும் நம்மால் பார்க்கப்படாமலேயே இருக்கு ஆனால் இந்த புராணங்கள் தான் வேதத்தில் சொல்லக்கூட சொல்லப்படக்கூடியதான அத்தனை தர்மங்களையும் நாம் செய்ய வேண்டியதான கடமைகளையும் அந்த கடமைகளையும் தர்மங்களையும் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான லாபங்களையும் சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது இந்த புராணங்கள் இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மே இத்திஹாசம் புராணங்கள் வேதத்தில் சொல்லப்படக்கூடியதான ஒவ்வொரு தர்மத்தையும் விரிவாக முழுமையாக காண்பிக்கிறது அப்படி பார்க்கப்படணும் புராணங்கள் புராணங்கள் பகவத்குணங்களை சொல்றது பகவத்சரித்திரங்களை சொல்றது பகவன் நாமாவை சொல்றது அப்படிங்கிறத மாத்திரம் நாம் புரிஞ்சுக்க கூடாது ஒவ்வொரு அத்தியாயங்கள்லையும் என்ன தர்மம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் தர்மங்கிற பார்வையில புராணங்களை பார்க்க கற்றுக்கணும் அதுவே என்ன சொல்வது தர்மசாஸ்திரமே என்ன சொல்கிறது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரதர்ஷிய யார் புராணங்களை தர்மங்கிற பார்வையில பார்க்காமல் பகவத்குணங்களை சொல்கிறது பகவத் பகவானுடைய லீலைகளை காண்பிக்கிறது பகவத் சரித்திரங்களை காண்பிக்கிறதுன்னு பாதியாக யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனை பார்த்து வேதம் பயபடுறது இவன் முழுமையாக தெரிஞ்சுக்கலையே இவன் முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பாதியாக தெரிஞ்சுட்டுருக்கானே இதை வைத்து கொண்டு நம்மை ஹிம்சிச்சுட போகிறானே என்னை தவறான முறையில் இவன் பயன்படுத்திட போகிறானேன்னு வேதம் பயப்படுறது அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறார் மகர்ஷிகள் புராணங்களை அப்படி பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லேயும் ஒவ்வொரு அத்தியாயங்கள்லேயும் என்னென்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒரு பத்து நிமிஷம் செலவழித்து ஒரு விஷய ஒரு புராணத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு தர்மம் தெரியணும் அதுதான் லாபம் பகவன் பகவத்குணங்களை தெரிஞ்சிக்கிறது மாத்திரமே லாபமா இல்லை நமக்கு ஒரு தர்மம் தெரியணும் அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கணும் புராணங்களே அதில் முக்கியமான ஒரு புராணம் இந்த ஸ்கந்த புராணம் அதிலே நிறைய தர்மங்கள் கொட்டி கடக்கு ராஜ தர்மங்கள் கஷத்ரிய தர்மங்கள் நிறையா சொல்கிறார் வியாசர் அதில் தான் இந்த வைஷ்ணவ என்கிற பகுதியில் இந்த வைசாக மாசத்தினுடைய மகாத்மியத்தை காண்பித்து கடைசியில் பூர்த்தி பண்ணுற வைசாக மாசத்தில் முதல்ல நாம் செய்ய வேண்டியதான ஸ்நானம் தானங்களை விரிவாக காண்பிச்சு ஒவ்வொன்றுக்கும் சரித்திரங்களை சொல்லி இந்த வைசாக மாசத்தில் முக்கியமாக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய தர்மங்களாக காண்பிச்சு சொல்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் தெரிஞ்சின்னு முடிக்க முடியாது இந்த வைசாக மாச மகாத்மத்தை மொத்தம் இருபத்தஞ்சு அத்தியாய கொண்டது நாம் இந்த வைசாக மாசம் மகாத்மத்தை ஆரம்பிச்சு ஒரு பாதி தான் இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் வைசாக மாதம் முடிவுக்கு வந்தாச்சு ஆனால் வைசாக மாச மகாத்மம் தெரிஞ்சு கொண்டு முடியல அப்படி முடிக்க முடியாது ரொம்ப அகண்டமாக உள்ளது புராணங்கள் அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்மால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது இந்த வைசாக மாசத்தில் ஆனால் நிறைய தர்மங்களை வியாசர் சொல்லி இந்த வைசாக மாசம் மகாத்மத்தை பூர்த்தி பண்றார் இத்திய தரமாக்கியானம் அம்பரீஷ தபோதிதம் சிரவநாத் சர்வ பாபக்னம் சர்வசம்பத் விதாயகம் சூத பௌராணிகர் சொல்வதாக இந்த வைசாக மாச மஹாத்மம் வைசாக மாஹாத்மியம் அதற்கு உள்ளே நாரதசுவாமி அம்பரீஷர் என்பவருக்கு சொல்வதாக சரித்திரத்தை ஆரம்பித்தார் அப்படி நாரதசுவாமி சொல்கிறார் அம்பரீஷரை பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த ஆக்கியானத்தை சொல்லியிருக்கேன் இந்த தர்மங்களை நான் சொல்லியிருக்கேன் இதை கேட்டதுனாலேயே உனக்கு அனைத்து விதமான பாபங்களும் போயிடுறது போயிடுதுங்கிறதுல சந்தேகமில்லை தின முன விந்த இனம் செய்த நாளை அனைத்து விதமான உனக்கு கடக்கம் முனது கடக்கம் ஜானம் கடச்சி மோட்சத்தி அடையப்போரி தச்சு அம்பரீஷோ மகாஜா பிரகஷ்டாந்தர்வாஹித்த மூர்னா தண்டவத் பதித்தோபுவீ விபவைஹே அகிலேஷ் சாபி பூஜையாம சதம் புனா அப்படி நாரதசுவாமியினுடைய வாக்கியத்தை கேட்டவுடனே அம்பரீஷருக்கு ரொம்ப மனசை நிறைஞ்சு போச்சு ஜடார்னு அவர் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் சொல்ல சொல்ல என்னுடைய மனசுக்கே தெரிஞ்சது ரொம்ப தெளிவாக என் மனது இருந்தது வைராக்கியமும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரையிலும் இவைகளெல்லாம் செய்து மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணம் ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தை நாரத கிட்ட தெரிவிச்சு அவருக்கு பூஜை பண்றார் அம்பரீஷன் சம்போஜிதஸ்த மா மந்திரியா பகவான் முனிஹி லோகாந்தரம் ஜெஜோதீமானு சாப்பாண்ணை கற்ற சம்ஸ்திதிஹி அம்பரீஷோ பி ராஜர்ஷி நாரதோக்தா நிமான் சுபான் தர்மான் கிருத்வா விலி நோபூத் பரே பிரம்மணி நிர்குணே அப்படி அந்த அம்பரீஷருடைய வாக்கியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு அங்கிருந்து மேற்கொண்டு யாத்திரையை தொடர்ந்து நடத்தினார் நாரதசுவாமி என்ன அவருக்கு ஒரு சாபத்தினால ஓரிடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாது நாரதசுவாமியினாலே அப்படிங்கிறதுனால அங்கிருந்து கிளம்பி மேற்கொண்டு யாத்திரையாக கிளம்பி போனார் இந்த அம்பரீஷரம் அவர் சொன்னது அவ்வளவையும் மனதில் வச்சு கொண்டோ தன்னால் என்னென்ன தர்மங்களை செய்ய முடியும்னு பார்த்து அனைத்தையுமே செய்து முடித்து மோட்சத்தை அடைஞ்சார் அம்பரீஷர் எஜிதம் பரமாக்கியானம் பாபக்னம் புண்ணியவர்தனம் ஸ்ருணயாத்வா படேத்வாபி சஜாதி பரமாம் கதிம் அப்படி உத்தமமான ஆக்கியானமான இந்த வைசாக்க மாச மகாத்மியத்தை யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாளோ கேட்கிறாளோ அவர்களுக்கு அத்தனை விதமான பாபங்களும் போகிறது புண்ணியம் அதிகமாக ஆகிறது இது கேட்கறதுனாலே உத்தமமான லோகங்கள் கிடைக்கிறது தனக்கு மாத்திரமில்லை தன்னை சுற்றி தன் முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் உத்தமமான லோகமானது கிடைக்கிறது லிகிதம் புஸ்தக்கம் ஏஷாம் கிரகதிஷ்டதிமானதாக தேசம் முக்தி கரஸ்தாயி கிமுதிரவணாத்மனாம் எந்த வீட்டிலே இந்த வைசாக மாச மகாத்மம் என்கிற புஸ்தகம் இருக்கோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் கைல மோட்சம் இருக்கு கைல முக்தி இருக்குன்னா அப்போது இது கேட்பவர்களுக்கு நாம் சொல்லணுமா அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை அடைவிக்கக்கூடியது இந்த வைசாக மாச மகாத்மியம் அப்படின்னு சொல்லி வியாசாச்சாரியார் இந்த வைசாக மாச மகாத்மியத்தை இருபத்தஞ்சு அத்தியாயங்களோடு சொல்லி பூர்த்தி பண்ணுற இதுவரையிலும் நாம் தெரிஞ்சு கொண்ட இந்த வைசாக மாத மகாத்மத்தை மனதில் வச்சுக்கணும் நம்மால் என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்யணும் இந்த வைசாக மாசத்தை வீணடிக்காமல் நாமும் நம் முன்னோர்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல லோகங்களை அடைவிச்சு நாமும் நிறைய சுகங்களை அடையணும் அப்படின்னு வியாசாச்சாரியாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்